சத்குருஸ்வாமிக்கு गोपिका கிருப்பையார் கற்க गोविंदा। கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த நம்ம பா இதவதம் தசமஸ்கத்தர்த்தத்தில் அம்பராவத்தியாயத்தில் இருக்கும் பெரிய ஒரு சண்ட பெரிய ஒரு சண்டை அதுல தன்னுடைய புத்திரிகளான அஸ்தி பிராப்தின்னு சொல்லப்பட்ட ரெண்டு பெண்களும் கம்சனுக்கு மனை கல்யாணம் பண்ணி கொடுத்தவர்கள்லாம் விதவையாக ஆகி அவர்கள் வந்த தாப்பு நாட்டை போய் எல்லா நடந்த கதைகளை சொன்னதுனால ஒரு கோபம் வந்து யாரவர் சேனையே யாரவர்களே இல்லாமல் இந்த பூமியை பண்ணிவிட்டுன்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு அப்படி வந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படி வந்தான் வந்தவன் பூமியில் பூமி பாரத்தை குறைக்கிறது பகவானுடைய ஒரு சங்கல்பம் அவரும் பகவத் அம்சம் இல்லையா ஆதிசய அம்சம் பகவத் அம்சம் பலராமன் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்கிறார்கள் இருபத்தி மூணு அக்ஷோகணி சேனையை திரட்டின்னு உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கொடுக்குறதுக்காக சொன்ன குருக்ஷேத்திரத்தில் பாண்டவர்களும் கௌரவர்களும் நடந்த ஒரு சண்டையத்தான் வசத்தியாக பெருசாக எல்லாரும் கேட்டிருப்பீர்கள் மகாபாரதத்துலேருந்து கேட்டிருப்பீர்கள் அது வரைக்கும் பல இடங்களில் கேட்டது அப்படி தான் இருக்கும் ஆனால் இது வந்து சர்வசாதாரணமாக போகிற போக்கில் இது வந்து பாகவதத்தில் இந்த ஒரு அத்தியாயத்தில் எல்லாத்தையும் ஏன்னா கொஞ்சம் தான் சொல்லப்படுது அதிலே எல்லாம் காமிச்சுட்டார் முன்னூற்றி தொண்ணூற்றி சைனத்தை முடித்தான் கண்ணனும் பலராமனும் சேர்ந்து அவன் வந்து பதினே இருபத்தி மூணு அக்ஷோகணி சைன்யத்தை திரட்டின்னு வரான் ஜெயராசந்தன் அவனை திரட்டின்னு வந்தவனை அவனை முடி அந்த சைன்யங்களை எத்தனையும் முடிச்சுட்டும் அவனை தனியான வேண்டியது மறுபடியும் சைன்ய திரட்டின்னு வரும் மறுபடியும் எல்லா சைன்யத்தையும் முடிச்சுட்டு அவனை தனியா அனுப்ப வேண்டியது இப்படியே கண்ணன் அதுதான் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி கபமாக இருக்கோளே கபடமாக தான் முடிக்கணும் அதே மாதிரி தான் குருக்ஷேத்திரத்தை செய்யணும் தர்மத்தை ஸ்தாபன மன்றத்துக்கு என்ன பண்ணாலும் பரவாயில்ல அதனால் அதுதான் கண்ணனுடைய ஒரு ரூல் கண்ணன் என்ன சொன்னால் தான் வேகம் அதுதான் தர்மம் அதுதான் நியாயம் அதுதான் கரெக்டு அப்போது சத்தியர்கள் நான் நான் வந்து ச மாட்டேன் நான் வந்து சமாதானம் பேசுவேன் இதாக இருப்பேன் அதாவது அஹிம்சையாக இருப்பேன் அப்படின்னா அந்த தர்மத்துக்கு ஒத்து வருமோ ஒத்து வராது பிராமணன் நான் வந்து நான் இதெல்லாம் கர்மாக்கள்லாம் தெய்வ கர்மாக்கள்லாம் பண்ண மாட்டேன் நான் சண்டை போடுவேன் அப்புறம் வேறு ஏதாவது இது அது சரிப்படாது அந்த மாதிரி தான் அவர்களுக்கு உண்டான வேலைகள் செய்யணும் அப்படியே அவர் கண்ணன் பண்ணான் அப்படி இருபத்தி மூணு அக்ஷோகணி சைன்களை போகிறான் ஒவ்வொரு தரவையும் அந்த தராசந்தனை விரட்டிடுவார்கள் மேலே பார்ப்போம் பத்தொம்பது கடசியா பார்த்தி இருபத்திரெண்டு பாம் ஸ்ரீபகவான் வாச்சா நைசூரா விக்கே தர்ய பௌருஷம் நணிமோ வச்சோராஜன் ஆரஸ் சூஷதா ஸ்ரீபகவன் வாச நைசூரா விசயத்தியவருஷம் न गृीमो वसोराजन्न आतुरस्थ श्री श्रीसुकोवाच जरासुरा तौ अभीश्रुत मधव महाभलोक बलियसा आवृणोत ससैन्यन दजवाजि सार सून व्रीवभ्ररेणुु जरासुर तौ अभिश्रुत मधव महाभलोक बलियसृणोत ससैन्यन द्वजवाजि सार சுர்ணத்தலி ரலட்சியோ ஹரிராமோராட்டியோப்பு சித சுச்சா சுர்ணாஜி ரலட்சியோ ஹரிராமோராட்டியோப்பு சமஷித்திதா ஹரி பரா முக்காத்து உல்மணவீடம் சுயன்யமாராசுராட்சிம் வியஸூர்ஜயத்து சங்க சரானோத்தமரி பரா பயோமுச்சா முகீமுகாதிவுணவருஷப்பீடித்தம் ஸ்வசன்யமாலோக்கியம் சுராசுராட்சிம் வியஸூர்ஜியசனோத்தமன்ஷாத் அத்தரா விஷஷந்த பாண பாணப்பூான் விஷய முதப்பூன் நகரன் ரன் குஞஞ்சரிப்பீன் நிரந்தரம் வத்து எவத் அலாத்திரம் கிருன்ஷாரன் விஷய முத பாணப்பூான் நகனா கஜரவாதிபத்தியன் நிரந்தரம் எத் அநச்சரும்பர்ணோ அனைகோ அப்ப சரவக்னூத்தநயகிந்தோரு கருணோபே கருண்பேதுகோ அநேக சோஷ்ம சரவிக்ன கந்தர ரதஹஸ்மதுஜ சூத்தநாயகம் பராதய சின்ன புஜோரு கந்தர இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகம் மறுபடியும் பார்ப்போம் மூலத்தை சீபகவன் வாச்ச நேஷூரா விசயன் வௌருஷம் நிருமோ வச்சோராஜன் ஆரம்பிய மூஷக்கி வாச்ச நேஷூரா வி கே தௌருஷம் நிருமோ வச்சோராஜன் ஆரஸ்ய மூஷக்கிஷு வாச ஜராசுரிசு மாதவ மகாபலோகேலியா சசையானி சீ சூரிய சூலோ வாய்ரேணு ஜராசுத்தோ ஜராம் ஜராசு தோப்ப மாதவ மகாபலோகிருணோத்து சசைநூத்தம் சைனையுவாயி சாரி சூலோ வாயுர்விரேணு சுர்ணத்தலி ரோக்யோ ஹரிராமூரா டல் ஹாமியோபுரம் அமிரிதம்முமுிதலிஜி ரோலோரிமோமே ரியலாமியோபுரம் அமிரிதமமுச்சா ஹரி பரா முகாத்து உணவருஷப்பீடி ஸ்வைமாலோக்கிய சுராசுராட்சி விஃபூர்ஜேச்சாங்கமம் ஹரி பரா முகாத்து உல்பணவீம் ஸ்வைமாலோக்கிய சுராசுராட்சிம் விஃபூர்ஜேத்து சாங்க சராசனோத்தமும் கிருணன் நஷங்காத் அந்தச்சரான் விக்க முதலாணா நிக்ன் ரன் குஞஞ்சரவாஜி பத்தி நிரந்தரம் எதாவச்சிரம் கிஷங்காத் அத்த சந்தரச்சரான் விஷிய முன் ஜித்த விஷய முித்தாணபூன் நகனன் ரஞஞ்சரீன் நிரந்தரம் எத்வா அலாத்திரம் நிண்ணு கருணோம் அனை அஷ்வா சரவக்னா ரஜசூத்தநாயக்கரத்தயிர் பூோரு கந்தரார் கருணோ அனை சரவக்ண பராதய சின்ன புஜோரு கந்தரா இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகம் அர்த்தம் இருக்கும் சொல்றார் என்ன பகவான் பேசுறான் பகவான் தான் சொல்றான் ஏ சூரர்கள்லாம் தற்புகழ்ச்சி செய்ய மாட்டார்கள் நவை விகத்தந்து விக்கத்தந்தே தற்புக வச்சு செய்ய மாட்டார்கள் சூரர்கள் பெரிய வீரன் ஏன் அவர் ஏற்றி விட வேண்டியது அப்பக்கும் பெரிய சூரர்கள் ஏன் அவர்கள் தற்புக வச்சு செய்ய மாட்டார் பராக்கிரமத்துலாம் காம்பர்கள் ராஜன்னு மரணம் பக்கத்தில் இருக்கக்கூடியவனும் அப்படிப்பட்டவனு மரணம் பக்கத்தில் இருக்கக்கூடியவனும் மருமான் மாப்பிளம் அதனால போனதுனால உன்னுடைய புத்திரிகள்லாம் விரைவை ஆகிட்டார்கள் அதனால் வருத்தக்கூடக்கூடிய உங்களுடைய வார்த்தையை சத்தியமாக எடுத்துக்க மாட்டோம் எடுத்துக்க மாட்டோம் எடுக்கக்கூடாது சொல்கிறார் ஜராசுந்தர் வந்து சைன்யங்கள் ரத்தங்கள் கொடிகள் குதிரைகள் சாரத்திகள் இப்படி கூடிய அந்த மது வம்சத்தில் வந்த அந்த ராமகிருஷ்ண பலராம கிருஷ்ணர்களை எதிர்த்து மகா வலிமை பலம் கொண்ட பெரிய சைன்ய கூட்டத்தால் காற்று வந்து சூரியனையும் அக்னியையும் முறையே மேங்களாலும் தூசுகளாலையும் மறைக்கிறது மாதிரி தகைத்தான் மறைத்தான் மூடினான் ஆவருணோ தப்பு மடி முடித்தான் அப்படி செஞ்சாரு அப்போது யுத்தத்தில் கிருஷ்ணன் வந்து பலராமனும் அவருடைய பல கிருஷ்ணனுக்கு பலரா கிருஷ்ணனுக்கு வந்து அந்த கருட கொடி பலராமனுக்கு தாளக்கொடி தாளக்குடி இதனால் அடையாளம் செய்யப்பட்டவ ரத்தங்களை கொண்டவர்களாக அவர்களுக்கு அந்த ரத்தங்களை பார்க்க முடியாதவர்களாக துக்கத்தால் பீடிக்கப்பட்டவர்களாக மோகமடைந்தனர் அப்போது என்னாச்சு பகவானுடைய ஒரிஜினல் வீரத்தை பமிக்கிறான் அப்போது பலராமனுக்கு தாலக்குடி கிருஷ்ணனுக்கு கருடக்குடி அப்போ கிருஷ்ணன் வந்து தன்னுடைய சைன்யம் அடிக்கடி சத்ரு சைன்யங்களுடைய மேகங்கள் மாறி பான வருஷமா இருக்கிறத பார்த்து கஷ்டப்படுவதாக பார்த்து தேவர்களாலையும் அசுரர்களாலையும் கொண்டாடப்பட்ட சார்ந்தம் அதுதான் கண்ணனுடைய வில்லு நாராயண் சிவன் நாராயணனுடைய வில்லு சாரங்கம் சார்கபாணி தான் அந்த கும்பகோணத்தில் படித்திருக்கக்கூடிய ஆறாவ முதன் சார்கராஜன் சொல்லப்பட்டது அதுதான் சார்கம் அவருடைய வில்லு நந்தகம் கத்தி அந்த இதே சுதர்சனம் சுதர்சனம் சக்கரம் பாஞ்சஜன்யம் அவருடைய சங்கம் கௌமோதுகி கஜன் அப்படின்னு நாணயத்தினான் ட் ஆரம்பினான் சரி விடைவிடாம அந்த அம்புரா துணிலிருந்து பானங்களை எடுத்து எடுக்கிறது தொடுக்கிறதையும் விடுறது தனுஷில் எடுத்து தொடுத்து விடுறது அது தெரியவே தெரியாது அப்படி ஒரு ஃபாஸ்டா போகிறது கூர்மையான பான கூட்டங்களை இழுத்து பிரயோகம் பண்ணி ரத்தங்களையும் யானைகளையும் குதிரைகளையும் காலட்படைகளையும் முடித்தான் சொர் சர்வ சுலபமாக முடித்தான் இப்படி ஒரு கொல்லிக்கட்டை எப்படி சுழண்டு சொண்டு இருக்குமோ அப்படி சுழண்டு இருந்து தான் சொழண்டு இருந்து அலாத சக்கரம் ஏத்வது அப்படின்னு சொன்னதுன்னா உங்களுக்கு ஒரு இதாக சொல்லணும் உடுப்பிக்கு போயிருக்கோம் உடுப்பியில் அதிகமாக கண்ணனுடைய அந்த உடுப்பி கிருஷ்ணன் அந்த மத்து கடையிறக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அதுதான் இருக்கார் அங்கே கனகதாசருக்கு கனகன கிண்டின்னு சப்பார் ஜன்னல் அந்த பக்கம் திருமின் அவருக்கும் காட்சி கொடுத்துருக்காரு அவருக்கு வந்து ரத்தோத்ஸம் நடக்கும் அந்த ரத்தோத்சவம் நடக்கிற போதும் பெரிய ரத்தத்தில் எழுந்துள்ள பண்ணிக்கொண்டு வரபோதும் அப்போ முன்னால் தீப்பந்தம் மாதிரி போகும் அந்த தீப்பந்தத்தில் வட்டமாக இருக்கும் ஒரு இதில் இரும்பால பண்ணப்பட்டது அதை சுற்றி அந்த எண்ணெய் திரிகள்லாம் இருக்கும் அதை வந்து கையில் வச்சு சுத்தராப்பில் இருக்கும் அதை பார்த்தா சுத்தறதாகவே தெரியும் அந்த மாதிரி தான் இது சொல் கட்ட மாதிரி ஒரு அக்னி வேகமாக அப்படி வந்து இல்லைன்னா இப்படி பார்த்துக்கலாம் தீபாவளி பட்டாசு வெடிக்கிற போதும் தரச்சக்கரம் இல்லை கையில் வந்து விஷ்ணு சக்கரம்னு வச்சுருப்பீர்கள் தரச்சக்கரம் பார்த்தா அவங்களுக்கு நல்லா தெரியும் தரச்சக்கரம் எப்படி வந்து வச்ச உடனே அப்படியே ஒரு சுற்று சுற்றும் அதுதான் அலாத சக்கரம் கொல்லிக்கட்ட மாதிரி அப்படி சோழண்டு சோழண்டு அந்த காலாட்படைகள் அப்புறம் குதிரைகள் யானைகள் ரத்தங்களை எல்லாத்தையும் தன்னுடைய வேகமாக பிரயோகம் பண்ண பானக்கூட்டங்களால் அப்படி முடித்தான் யானைகளை மத்தகெல்லாம் உடஞ்சு போடுத்தி குதிரைகள்லாம் அப்படியே எல்லாம் கழுத்து கழுத்து அருந்து அருந்து கொடுத்தி பானங்களால் கழுத்து அருந்து கொடுத்தி கொல்லப்பட்ட குதிரைகள் குடிகள் சார தீத்தே தேராள் எல்லாரையும் அப்படியெல்லாம் விழுந்துட்டார்கள் காலாட்படைகள்லாம் அவர்கள் கைகள் கால்கள் தொடைகள்லாம் அழுந்து அப்படியெல்லாம் விழுந்து காணவே முடியாத மாதிரி அப்படி அவர்கள் போய்விட்டார்கள் விவரமாக பார்ப்போம் பகவான் சொல்கிறார் சூரர்கள் வந்து தற்பருமை கொள்ள மாட்டார்கள் வீரர்கள் சூரர்கள் அதாவது மிகவும் பராக்கிரமம் கொண்டவர்கள் தற்பருமையெல்லாம் பேச மாட்டார்கள் போர்ல யுத்தத்தில் வித்தியை தான் வீரத்தை தான் வீரத்தை தான் ஆண்மையை தான் பராக்கிரமத்தை காட்டுவார்கள் உன்னுடைய மாப்பிள்ளை மருமகன் இறந்ததுனால இறந்து போனதுனால உன்னுடைய பெண்கள்லாம் வைரவியத்தை அடைந்ததுனால கஷ்டத்துல துன்பத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய பேச்சை நாங்கள்லாம் எடுத்துக்க மாட்டோம் மதிக்க மாட்டோம் நீ வந்து சாவுக்கு பக்கத்தில் வந்திருக்க தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னார் ஜரையினுடைய பு சேர்க்கப்பட்டவன் சுக்கர சொல்கிறார் சுக்கர் சொல்றார் ஜரையால் ரெண்டு பாகமாக இருந்தவன் சேர்க்கப்பட்டான் அதனால தான் ஜராசந்தன் பேர் ஜரான்னு ஒரு ராட்சசி அவரால் சந்தானம் சேர்க்கப்பட்ட அதனால் ஜராசந்தன் பலராமகிருஷ்ணர்களை வலிமையான பராக்கிரமமான பெரும்படியோடு சுற்றி வளர்ச்சனும் அவர்களுடைய படைகள் வந்து வாகனங்கள் கொடிகள் சாரதி குதிரைகள் சாரதிகள் எல்லாரையும் காற்றானது மேகத்தால சூரியனும் தூ அக்னியை மறைக்கிற மாதிரி மறைத்தார் காற்றானது மேகத்தாலும் தூசிகளாலும் சூரியனையும் தீையும் கொஞ்சம் நேரம் மறைக்கவும் அதுக்கப்புறம் சூரியன் மறுபடியும் பிரகாசிக்கும் அக்னியினுடைய ஒளியும் மறுபடியும் பிரகாசிக்கும் முற்றிலுமாக மறைக்க முடியாது அது மாதிரி புரியவதற்காக ஏன்னா பெரிய படையோட வந்திருக்கா முதல்ல மறைக்கிறாபில் பண்ணுவோம் இப்போ வந்து வில்லன் ஹீரோ சண்டேயில் வில்லன் முதல்ல பராக்கிரமத்தை காமிச்சிடுவோம் அதுக்கப்புறம் போயிடுவோம் அந்த மாதிரி கிருஷ்ணன் பலராமனுடைய தேர்கள் அவருடைய தேர்களையும் கருடனையும் பனைமரம் அதுதான் அடையாளம் கொடியா இருக்கு அந்த இருக்கக்கூடிய கொடிகளை கொண்ட அதுதான் பனைமரம் தான் அதனுடைய அடையாளம் பலராமனுக்கு உண்டான தேர்கொடி பலராமனுடைய தேர்கொடி அதுதான் அப்படி இருக்கும் பலராமனுடைய தேர்கொடி அப்படி இருக்கும் அதில் நக நகரத்தினுடைய மேல் மாடங்கள்லேருந்து கோபுரங்கள்லேருந்து ஏரியா அமர்ந்து உட்கார்ந்து கொண்ட பெண்கள்லாம் இந்த ரெண்டு தேர்களையும் பா பார்க்க முடியாமல் அவர்கள்லாம் வருத்தப்பட்டு மனம் கலங்கி போனார்கள் அப்படி கலங்கி போனார்கள் அவர்கள்லாம் அப்போ தாளப்பு தாலாமரம் ரைட்டு அப்போது அவர்கள் வந்து வருத்தப்பட்டது போதும் என்ன பண்ணார் ரெண்டு தேர்களையும் பார்க்காதனால் வருத்தப்பட்டு மனம் கலைஞர் பகவான் இந்த விரோதியினுடைய படைகள்லாம் மேகங்கள் பொழியிரு மாதிரி கடு கடுமையான பான வருஷம் பண்ணதை பார்த்து தன்னுடைய படையெல்லாம் கொஞ்சம் அப்படி வாட்டமடைந்து சோர்ந்து இருக்கிறத பார்த்த ஹரியானன் நாராயணன் கிருஷ்ணன் தேவர்களும் அசுரர்களும் அப்படி போற்றக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய சாருங்கிற தன்னுடைய சிறந்த வில்ல எடுத்து நான் ஏற்றி டங்காரம் பண்ணன் நான் ஒளி நான் ஏற்றி நானே டங்காரம் அப்படி பண்ண அந்த பயங்கரமான ஒரு இது சப்தம் அப்படி வரும் அந்த டங்காரம் பண்ண அதுவே மனசை கலக்கராப்பில் இருக்கும் அம்பரா தூணிலேருந்தே கூர்மையான பானங்களை எடுத்து எடுக்கிறான்னு தொடுக்கிறான்னு விடறான்னு எடுக்கிறான்னு தொடுக்கிறான்னு விடறான் அப்படி வேகமாக போயிட்டு இருந்தது வில்லையில் போட்டு நானை எழுத்து சறுத்தி அப்படி இருக்கிற போதும் காலாட்படைகள் குதிரைப்படைகள் யானைப்படைகள் தேர் படைகள்னு வரிசையாக எல்லாத்தையும் தீவட்டி தீவட்டினுடைய வட்டம் மாதிரி சுழண்டு சொண்டு எல்லாத்தையும் முடித்தான் தீவட்டி அதெல்லாம் சொன்னேன் அலாத சக்கரங்கிறது அந்த ஒரு தரச்சக்கரமோ இல்லை விஷ்ணு சக்கரமோ நீங்கள் வந்து தீபாவளி பார்த்தா எப்படி சுழண்டு இருக்கும் நெருப்பக்கீன் போகும் அது மாதிரி அல்லது நான் இது சொன்னது உடுப்பியாக அடியேன்னு பார்த்துருக்கேன் பிரத்யக்ஷமாக அதில் வந்து பார்த்த உடனே உடனே அந்த சக்கரம் ஞாபகம் வந்தது அது ஒரு க ஒரு ஒரு உதாரணமாக சொல்ல முடியும் எக்ஸாம்பிளாக காண்பிக்க வட்டமாக இருக்கும் அதை சுற்றி அந்த தீப்ப அந்த மாதிரி இருக்கும் அதில் அப்படியே சுற்றி சுற்றி இருக்கும் அது மாதிரி தீ தீவட்டினுடைய வட்டம் மாதிரி சொல்லி சொன்ன மஸ்தகம் பழக்கப்பட்டது யானைகள் விழுந்தது அம்புகளால் கழுத்து அறுபட்டு குதிரைகள் கேழ்வுண்ண ரத்தங்களுடைய ரத்தங்களில் குதிரைகளும் குடிகளும் தேரொட்டியும் தேர்வீரர்களும் கேழ்விந்தார்கள் காலாட்படை வீரர்கள் எல்லாரும் கை காலெல்லாம் உடஞ்சி கழுத்து அறுபட்டு எல்லாம் விழுந்தார்கள் எப்படியும் ஒரு கண்ணன் அவர்களை முடித்தான் கண்ணன் முடித்தான் அப்படியும் இருக்கிறத பார்ப்போம் காலக்குடி தான் ரத்தினுடைய சின்னம் இருபத்தி ஆறுல இருந்து மேல பார்ப்போம் சஞ்சிமீபே ரிபதேபவாதினிமானவாதினூதோசாபா குஜாஹய புருஷதீரட்சபிபீபயிராக்கு சஞ்சிமானிபேபிபேபவாதின அங்கப்பிரசூத சதசோசுகாபா उजाया पुषशीटक हतद्वीप दीप हयग्रहकुला करो मीना नरकेशल दनुत्तरंगायु गुलंकुला अच्छूिका वर्तयान का महा मणिप्रवेका भरण शर्करा करो मीना नरकेशल दनुत्तरंगायु गुलंकुला अच्छूिका वर्तयान का महा मणिप्रवेका भरण शर्करा மனஸ்விஷக்கீ பரஸ்பரம் வினன் முசலேனா அப்பரிமேயேஜ பிரவீர்பயாவனீ பரஸ்பரம் விண்ன் முசலேன அப்பரிமேயேஜம் தங்கவர்வம் துரந்தபாரம் கரேந்திரம் கஷய பிரணீத்த வசுதேவ் விக்கீடி தஜ்ஜதீஷம் வலம் தரங்குரவம் துரந்தபாரம் மகேந்திர பாய பிரணீத்த வசுதேவ் விக்கீடி தீர் பரம் சிட்சுவாந்தம் புவனியனந்த சுரீலையம் பரபி தாப்பன் அனுவி மணியுனே அனந்த சுரீலையம் பரபட்சணி தாப்பிஸ்மர் அனுவிதஸ்ம வண்ணத்தை முப்பதாவதுலோகம் இருபத்தி ஆறு முப்பது மறுபடியும் பருப்போம் மூலத்தை சேவிப்போம் தசமஸம் உத்தராம் அம்பராவதிம் அத்ராயம் ஜராசந்தனுக்கும் பலராமகிருஷ்ணர்களுக்கு சண்ட சஞ்சிமான வாஜின சஞ்சிமான அங்கப்பிரசூத சதசோ அதிபா புஜாஹய புரஷதி டகச்சப அது சஞ்சிமா வாஜிநசூத்த சரோசாபா புஜாஹய பூரத்தீட்ட அதுபீப அயிரா குல கருருமீனா நரகேசனோத்தரங்கயுதல அச்சூரிக்க வர கா மணி பிரவி காபஸ்பூருமீனா நரேசதோருமீனா நரகேசைவன ங்கயரங்குரமசா அச்சூரிக்க வத்த மகான் மணி பிரவேகா பணாஸ்வசரா பிரவீபையன கரி பரஸ்பரம் வினத்தறின்முசலேணுமான் சங்கர்ஷேன அப்பரிமேயேஜசித்திருபயமே மனஸ்விஷக்கரி பரஸ்பரம் வினத்தரிமுசலேணுமான் சங்கர்ஷேன அப்பரிமேயேஜசலம் தார்வர்வம் துரந்தபாரம் மகதேந்தபாலம் கஷம் பிரணீத்த வசுதேவோ விக்கீத்தும் தீ பரம் வரம் தரங்கணவரவம் துரந்தபாரம் கணேந்திரித்தம் கயம் பிரணீத்த வசுதேவ் விக்கீத்தம் தஜ்ஜீஷம் ஸித்தியுவந்தம் ஸிதி உபவாந்தம் புவன மீகத்தை அனந்த சுலீனிய நித்திரம் பரபக்ணி கிரா தாப்பி மத்திய அனுவிதச்ச ி உபவா புவனையனந்த பரபக்ணி தியனுவிதஸ்வியத்தை மீகந்த சுலீலையம் பரபக் காப்பனுவிதஸ் பண்ணிய உபராவதுலோக்கம் இருபத்தியார அர்த்தத்தை இப்பொழுது பார்க்க அப்போது வெட்டி தளப்பட்ட காலாட்படைகள்ல அதுலேருந்தும் யானைகளும் குதிரைகளும் சரீரங்கள்லேருந்து துண்டான சரீர அவயவங்கள் கைகள்லாம் பாம்புகள் மாதிரி மனுஷருடைய தலைகள்லாம் ஆமைகள் மாறி கொல்லப்பட்ட யானைகள்லாம் தீவுகள் மாறி குதிரைகள்லாம் முதலைகள் மாதிரி கைகள்லாம் பெருத்த மீன்கள் போக மனுஷருடைய தலைமையெல்லாம் பாசி மாறி வில்லுகளும் அலைகள் போல ஆயுதங்கள் புதர்கள் போல சக்கரங்கள்லாம் பயங்கர சுழல்கள் போல சிறந்த பெரிய ரத்தங்களால ஏற்படுத்தப்பட்ட ஆபரணங்களான கற்களையும் சுக்கரங்களையும் கொண்டவர்களாக இருந்து பயந்தவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறப்படி இருந்துட்டு தீரர்களுக்கு ஒன்றுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொண்ட அப்படி ரத்த நதிகள் ரத்த நதிகளாக போறதையும் யுத்தத்தில் ஏற்படுத்தப்பட்டு முடியாத பராக்கிரமம் கொண்ட உழுத்த சத்துக்களை உலக்கையால் முடிக்கக்கூடிய பலராமர் இப்படி பண்ணிட்டு இருந்தார் கிருஷ்ணனால் மற்றது முடிக்கப்பட்டது மேலே பார்ப்போம் கிருஷ்ணா இருக்கணும்